நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரத்துல சென்னையிலிருந்து உங்கள் வலி வீக்கம் எரிச்சலை என்னன்னு பாப்போம் வாங்க நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேர் கடைக்கும் அதை வாங்கி தண்ணீர் விட்டு இழைத்து விழுதாக்கி ஒரு இருவேளை இங்கெல்லாம் வலி இருக்கும் அதனால வந்தானாலே மூட்டுகளில் வலி வீக்கம் எரிச்சல் அனைத்தும் நீங்கிவிடும் அது மட்டும் அல்லாமல் நன்னாரிய சர்பத்தா உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வரதுனால சிறுநீர் தாரை எரிச்சலை உடலுக்கு பலத்தை கொடுக்கும் வீக்கம் மற்றும் எரிச்சல் தனிந்து போகும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்